அங்கு அதோடு சம்பந்தப்பட்ட அறிவானது பிரம்மசுரமானது எத்தனையும் உட்புறம் இருந்து அறியினேனும் எல்லாவற்றையும் உள்ளும் புறம் இருந்து எரிந்து கொள்ளா இருந்தாலும் கூட அது சுத்தம் அப்படின்னு தான் சுத்தம் தான் அது அஸ்தனாவதில்லை அதுவாய அதுவாயது அதுவாய தனது உண்மை அறியாதே அப்படி இருக்கின்ற அந்த தன்மையை அறிய மாட்டாமல் அத்தன்மையதாய உருவாய் அழியுமன்றையும் அதனால எந்த வஸ்துவோடு சேர்ந்து எந்த வாரம் பண்ணாலும் கூட அது சுத்தமே தான் கொஞ்சம் கூட அவசரம் வளரதே இல்லை இதான் தன்மை உண்மை அறிவு உரிவதுதான் அறியாமல் அத்தன்மையதாய உருவாய் அழியும் என்றேன் மற்றதெல்லாம் அந்த பிரம்மசூரியனாக இல்லாமல் வெவ்வேறு விதமாக நாமருபர்கள் எடுத்து அடிந்து கொண்டே இருக்கும் அது நாமருபங்கள் பேணி என்று அழிகிற கிடையாது ஆனால் எந்த வருஷம் அமது அழிவதில்லை அடிச்சான இனி இதை பற்றி இன்னும் விசாரமா சொல்ல அதனால் என்றும் ஆனதூக்கங்கள் யாரையும் வெறுப்பு உண்டாக்கும் இனவா உடலம் கொண்டே ஆனவாய் அழியும் என்று அறியாமே முதலாய்க் கொண்டேஸ்வரகீதையில ரெண்டாவது சாங்கி வைத்தியத்தில் பாட்டு இப்போது இந்த பிரம்ம இலக்கணத்தை மீண்டும் சொல்ல ஆரம்பிக்கிறார் பிரம்மத்தை பற்றி சாயங்கியவாதத்தில் விசாரமாக சொல்லிட்டு போகிறார் சாங்கியம்னா விசாரணை தான் அந்த பிரம்ம விசாரணை என் பண்ணி ஜீவனுக்கு எப்படி சம்பந்தம் ஏற்படுது என்பதையும் பின்னாலும் சொல்ல போகிறார் அபியாசம் இலக்கணம் சொல்கிறார் இத்தகைய நிலையை அந்த சனந்தனாதி முனிவர்களுக்கு நாராயணன் தலைமையின் மூலமாக அறிவித்தார் என்று யாசபகவான் சோதமாமனிவர் தலைமையிலே உள்ள சமனு காமிகள் சொல்கிறார் என்ற அர்த்தம் தானல்லாத ஒன்றை தானாய் அறிந்திடும் அதனால் உலகத்தில் ஜீவர்கள் எல்லாம் மற்ற கோஷங்கள் அதில் ஏதாவது ஒன்றும் தான் தான் என்று அபிமானிக்கிறது இந்த அபிமானத்தான் என்ன லாபம் என்றும் ஆனதான் சுகதுக்கங்கள் இதான் லாபம் எப்பொழுதுமே அதனால் வரக்கூடிய சுகதுக்கங்கள் தான் தான் ஒன்றை தானாக நிச்சயம் பண்ணி நான் பருத்தியேன் நிலைத்தேன் தோலை செய்கிறோம் அது முதலானது அப்புறம் நான் பலவான் பலுகினன் நான் பேசினேன் போனேன் வந்தேன் அது நான் சங்கல் விக் பண்ணினேன் நான் கண்டேன் கேட்டேன் முதலானது இது மனோமை கோஷம் கருவி அது கர்த்தாவாகிய இஞ்ஞானமை கோஷம் நான் நிச்சயித்தேன் கண்டேன் கேட்டேன் முதலானது அப்புறம் நான் அறிவேன் அறியேன் அனுமதி கோஷம் இப்படி பஞ்ச கோஷங்களில் சமயம் போல் நான் நான் விவரம் பண்ணிக்கிறான் அது என்ன லாபம் சோதுக்கங்கள் லாபம் உறுத்திகள் மூலமாக சோதுக்கன் கிடைக்கின்றன இப்படிப்பட்ட சோதுக்கங்கள் யாரை யாரையும் ஒன்று முற்று அது பெரிய வீரலாக இருந்தாலும் சரி விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி அவர்களையும் என்று யாரையும் வெறுப்புண்டாக்கும் எல்லாரையுமே ஆழ்த்தும் அதனால ஈனமா மயலோடு ஒன்றி இருந்திடும் உடலங்கொண்டேன் விழிவு பொருந்திய மயக்கத்தினாலே பொருந்திருக்கின்ற இந்த சகிரம் இருக்கேன் இதனை கொண்டு ஆணவாய் அழியும் என்றும் அழியாமல் முதலாக கொண்டேன் இதனால் ஒண்ணு எல்லாவற்றையும் அடிக்கூடியதுதான் அது எது எது அறியாமை மயக்கம் அறியா இல்ல ஒன்றுதான் அது அறியாமையினால என்ன அவர் முதலாக கொண்டேன்னு அறியாமை அப்புறம் புத்தி செய்கிற எல்லாமே அறியாமல் ஆகவே தான் அல்லாத தான கருதுறை இவ்வளவு சிக்கல் இருக்குன்னு சொல்லுவேன் இவ்வளவு துக்கம் இது அஞ்ஞானம் இது அறியாமை வரக்கூடிய லாபங்கள் என்ன சோதுக்கங்கள் தான் சோதுக்கங்கள் அணு இருக்க வேண்டும் என்று இந்த அஞ்ஞானத்தின் காரணமாக அறையப்படி இருக்குன்னு சொல்லார் கருமம் செய்ய விழர் வந்துருமது புண்ணிய பாவம் தருமென் துரை வசமி உருவம் தருமுழதும் முழதாகும் என ஒழிய அவள் தந்தி மொழிமே நீதரிகின்ற அருள் செய்யுமாள் இருபத்தி வராது செய்ய கருமன யஜ்யாதி கர்மங்கள் அதாவது யுவலோகத்துக்கு ஆறு கர்மங்களும் பகலோகத்துக்கு ஆறு கர்ம பிரித்திருக்கிறார்கள் உழவு தொழவு வளைவு வாரிபம் வித்தியம் சிற்பம் என்று சொல்லக்கூடியது யுலோகத்தில் கர்மங்கள் செஞ்சு ஆகணும் ஏதாவது ஒன்றா ரெண்டா எல்லாமே செஞ்சு ஆகணும் யுனோபாயத்துக்காக மனத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதற்கு என்ன யஜ்யாகர்மன் செய்யணும்னு சொல்லியிருக்குமே ஆறு யஜ்யம் தவம் தானம் விரதம் சீல உபாசைன்னு சொல்லக்கூடிய ஆறு கர்மங்கள் சொல்லப்படுவாங்க அது அவர்கள் சக்தி அனுசாரணமாக கூடுதல் குறிச்சா செய்யலாம் இது செஞ்ச என்ன மனத்திற்கு பிறகு மேல்வங்களுக்கு கிடைக்கும் என்று சாஸ்திர அது சொல்ற கருமன் செய்ய இத்தகைய யஜ்ஞான கருமங்கள் அல்லது வருவாய் தொழில்கள் இலவத்துக்குரிய கருமங்களும் பலவத்துக்கு கருமங்களும் செய்வதன் காரணமாக என்ன லாபம் இடர் வந்துடும் துக்கம்தான் வரும் செய்யும் போதும் துக்கம்தான் செஞ்சு முடிஞ்ச பிறகும் அந்த புண்ணியம் கடைஞ்ச உடனே அவங்க தள்ளி விட்டுருவாங்க ஐயோ பூஜை பூச்சை கடைஞ்சாங்க அது மட்டுமல்ல புண்ணியகாரம் செஞ்சாலும் அதில் பாவம் இருக்கத்தான் செய்யும் பாவங்கள் செய்கிறதற்குள்ளே புண்ணியம் இடையில் மிகுதியாக பாவம் குறைந்தபட்சம் புண்ணியம் இருக்கு ராசி யாகம் செய்தார் தர்மராஜா பெரும் புண்ணியம் மேல் லோகத்தில் உள்ள அவர்கள் பித்திருக்கள் எல்லாம் மேல்நிலை அடைஞ்சாங்க இவருக்கும் பெரும் புண்ணியம் இவருக்கு போனாலும் இந்த சொர்காதி பாதையில் கிடைக்கும் ஆனால் பாவம் உள்ளு என் கொள்ள அடிச்சுட்டு வந்தாங்க அந்த பாவங்களாக இருக்கு இம்சம் பண்ணி கொண்டு வந்தான் அது மட்டுமா பாவங்கள் குறைவா இருந்தாக எது குறைவா முன்னால் அனுபவிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோம் ஊசக்கடா நாயம் இது புண்ணியம் குறைவா இருந்தால் புண்ணியம் அனுபவிக்கணும் அதனால பாவங்கள் மிகுதியாக இல்ல கொஞ்சமா இருந்தால் காரணத்தினால புண்ணியம் மிகுதிறதுனால முதல்ல பாவம் அனுபவிக்கணும்னு அதனால பல கஷ்டங்கள் பட்டு அப்புறம் மேலே அவர்களுக்கு நல்லது கிடைச்சது புண்ணியத்தின் பையனாக முப்பத்த வருஷம் அரசாண்டார்கள் மேல்வோத்தில் சுவர்க்கத்துக்கு போலாம்னு சொல்லப்படுது அங்கேயும் சில காலம் நிலத்தில் இருந்தாங்க அப்புறம் மீண்டும் சொர்க்கத்துக்கு போனாங்க இவர்கள் துரியோதநாதிகள் பாவம் அதிகம் செஞ்சுருந்தால் புண்ணியம் கொஞ்சம் செஞ்சுருந்தாங்க அதனால் முதல்ல அதை அனுவிச்சிட்டு அவர் பண்ண அறத்து போனாங்க இப்படிலாம் பிரமாணம் இருக்கு ஆக என்ன இதனால தெரிஞ்சுக்கிறோம் நான் சொன்னால் புண்ணியம் செஞ்சாலும் பாவம் கலந்துருக்குன்றும் பாவம் செஞ்சாலும் புண்ணியம் கலந்துருக்குன்னு சொல்லப்படும் இப்போ பாவம் செய்கிறோம் திருவிழா கொத்தலாம் கொள்ளலாம்னு வச்சுக்கோங்க அப்படி செஞ்சு கூட அவனுக்கு கடமை செய்கிறான் பொண்ணாடி பிள்ளைகள்லாம் கொடுக்குறான் இல்லை தான தருமம்னு செய்யலாம் சில பேர் செய்வாங்க அது புண்ணியம் உண்டு அவங்களும் செய்யறாங்க அதனால தான் கருமம் செய்ய இடர்வந்துரும் அது துக்கம் தான் அது எந்த ரோகத்திலையும் அது புண்ணிய பாவம் தரும் என்று பிரமாணம் என்ன உரை செய்யும் மாமரை வெறுவருந்திய பெரிய வேதம் பெருமாணம் கர்மகாண்ட பிரமாணம் அவையாகிய வசமே உருவம் தரும் அந்த வழியாகத்தான் அவருக்கு பிறவி உண்டாக்கும் முழுதும் உலகாகும் இதுதான் பரம்பரையாக பிறந்து பிறந்து இறக்க வேண்டியதுதான் ஏன்னா ஒழியா இது நீங்கால் அறிவித்தான் இருக்கும் என்ன செய்யணும் என்று கேட்ட அருதந்திலும் ஒளி மேன் எது அறிக என்று அது செய்யுமா நமக்கெல்லாம் கிருப்பை செய்யக்கூடிய மேன் எது ஐட்டானி செய்வோம் விடுபட்ட இருப்பார்கள் இல்லாதவர்கள் பதமாகவே இருப்பார்கள் என்று இந்த பாட்டை சொல்றார் தொரு பொருக்கும் உள்ளாய் அந்த வசதி எப்படி இருக்கு எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்கு உள்ளாயிருக்கு உள்ளாய் மட்டும் வெளியிலுமே இருக்குதான் செய்து குணமின்றி அது முக்குணம் கடந்தது குணங்கள் எந்த குணமும் கிடையாது அது எங்கும் தானாய் விளையாடத்தில் இருந்தாலும் கூட தான் தனித்தன்மை பொருந்தியதாக இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்டதல்ல ஒன்றின் இடமாக அது இல்லை அதனிடமாக தான் மாய மாயம் இருக்கு அது எப்படி இருக்கு சேதனாயே அறிவடிமா இருக்குது அது மட்டுமா என்றும் திகழ்நிலும் எங்கு விளங்கிக் கொண்டிருக்கு இப்படிப்பட்ட தன்மையை பரிசு காணார் பார்க்காத அஞ்ஞானிக்காங்களே அவர்கள் நிலை என்னன்னா ஏதமா மயக்கம் தன்னால் ஒட்டம் பொருந்திய அஞ்ஞானத்தின் காரணமாக யாவையும் இருந்தவண்ணும் அந்த நாமரூக பிரபஞ்சம் எப்படி இருக்கும் அப்படியே பார்த்து காணான் இருப்பர் வேறு வேறாக தான் பார்ப்பாங்க பிரம்மமோ ஏகமாய் அறிவுடிமாய் இங்கு நிறைந்ததாக இருக்க இவர்கள் வேதமாக பார்க்கிறார்கள் என்று பிறவி நாசன் பிறவியை நாசம் செய்யக்கூடிய சிவருமான் சொன்னார் என்றார் ஆகவே அந்த தத்துவான பிரம்மத்தின் அச்சனும் தெரிந்து அப்படி இருக்கிற பார்க்கிறார்கள் அஞ்ஞானிகள் தெரியாதனாலே நானாகமா பார்த்து நானாக வந்து கடைகிறார்கள் என்று சொல்லலாம் இடையே பலனிறம் வைகாய் வடிவந்தனதனின் இடம் அது போல் உருவம் முடிவொன்று முடிவொன்று மின் பொருளை முழுதும் ஒளியாயே வடிவந்தோறும் வடிவன் தோறும் இடையே பல நேரம் வைக படிகக்கலன் சுத்தமாக வெள்ளையா இருக்கும் பிரகாசம் புரிந்தது சொல்வார்கள் இருக்கட்டும் ஆனால் ஒட்டுவதில்லை வெறும் தோற்றம் அப்படி போல உருவாய் வடிவு வடிவம் தனது என நின்றிடும் பிரம்மசர் எப்படி இருக்கு நானாரவமா இருக்கின்ற அதுபோல் உருவம் முடிவு ஒன்றுமில் பொருள் எங்கனும் இந்த வடிவம் முடிவு எதுவுமே கிடையாது இந்த பொருளுக்கு அப்படி இருக்குன்றது முழுதும் ஒளியாயே எப்படி இருக்கு எல்லாமே ஒளிவடிவம் அது ஞான ஒளி ஜடஒலி இல்லை வடிவந்தோறும் வடிவந்தோரும் வேற வரும் வகையேன் அது ஒவ்வொரு வடிவகுத்துக்கும் ஒவ்வொரு ப்ரூபமாக தோற்றிக் கொண்டிருக்கு அந்த வரம்பொருள் படிகமாக இருக்கு மாய மாயா காரியங்கள் எல்லாம் நான் ஒரு பிரபஞ்சமாக இருக்கு அதில் எதிரில் இருந்தாலும் சம்பந்தம் போல தோற்று அப்படிப்பட்ட நிலையை உணரா உணர்பவர்கள் ஞானிகள் உணராவர்கள் அஞ்ஞானிகள் என்று இந்த மழை சொல்லி முடிகிறார் ஆவலால் அரியா நித்தம் சுத்தமாம் எங்கும் தானாம் வேதமில் அறிவுதன் பெரியவர் பேச கேட்டும் ஓதியும் நினைந்தும் நாளும் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஏதமில் வீடே இதற்கே உடையோதம் பாட்டு இந்த பாட்டு முதல் சில பாட்டுகள் வரைக்கும் அபியாசம் சொல்வார் அபியாசங்கள் என்ன இப்படிப்பட்ட லட்சணம் உடைய பிரமத்தை முத்தகர்கள் அடைந்தவர்கள் அவள் அடைவதற்கு என்ன அபியாசம் பண்ணினார்கள் அதை பற்றி சொல்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார் அவலால் இதுவாரும் சொல்லி வந்த இந்த இலக்கணங்கள் படிக்கி அழியா நாசமில்லாத நித்தம் நான்கு அபாவம் வேண்டியிருப்பது நித்தம் பெயர் நித்திய சுத்தமாயும் ஜீபரமான முப்பத்தி ஐந்து தத்துவங்கள் இந்தியிருப்பது சுத்தம் சொல்லப்பட்டு உள்ளது சுத்தமாயும் எங்கும் தானாம் அது எங்கிருக்கு எல்லா இடத்திலும் தன்னுடைய அரிட்டான செயல் வேறு கிடையாது அப்படிப்பட்ட வஸ்து இருந்தாலும் கூட அது அறிய முடியாத அஞ்ஞானிகள் அவர்கள் என்ன செய்யணும் அறியணும் ஆசை உள்ளவர்கள் மூச்சுக்கள் பேரு மூச்சுக்கலா உள்ளவர்கள் அறிவுதன்னை எந்தவிதமான பேதமில்லை அந்த அறிவுக்கு சச்சியானது வடிவமாக இருக்கின்ற ஐஷாசேன பிரம்மத்துக்கு பேதமில்லாத அதற்கு ஒன்றேதுமே கிடையாது அப்படி இருக்கின்ற அதனை பெரியவர் பேச கேட்டு கேட்டும் பெரியவர்கள் அதாவது அதை அறிந்தவர்கள் அவளை நன்றாக தெரிந்து கொண்ட ஞானிகள் அல்லது அது உண்மையை தெரிந்து கொண்ட தீவிர அபியாசிகள் அப்படி அவர்கள் பேச என்றால் சொல்ல அதை செலவணிக்கான அர்த்தம் கேட்டும் ஓதியும் அவர்களால் எழுதப்பட்ட நூல்களை படித்தும் நினைந்தும் மானம் செய்தும் சிந்தித்தும் நினைக்கணும் நாளும் நாள்தோறும் அர்ச்சனை செய்ய வேண்டும் என வித்தியாசம் செய்வோம் அர்த்தம் சுழமணித்தியாசம் செய்யணும் அப்படி செய்தாக என்ன ஆகும் ஏகமில் வீடே எய்தற்கு இச்சையே உடையோர் நம்மால் இதெல்லாம் யாருக்கு பொருந்தோம் குற்றமில்லாத முத்திய என்ற ஆசை இருக்கோ அவர்களுக்கு தான் இந்த மற்ற வாரம் கிடையாது ஏதமில் வீடே எய்தற்கு இச்சையே உடையோர் தம்மால் இதெல்லாம் நிகழும் சுழமணி தியாசம் செய்ய ஆகணும் சிவனம் பண்றது சாஸ்திரை படிப்பது அப்புறம் அந்த நீத்தியாசனம் செய்யறது பெருநாளும் நீத்தியாசனம் செய்யும்போது தான் அந்த பேதபாவனை போகும் பரிசுணத்தை புத்தியும் பரோட்சத்தை புத்தியும் போகும் அது வரைக்கும் இதுதான் செய்யும் என்ன தான் மரணம் மரணம் பண்ணி திருமணம் பண்ணி அடுத்தவர்களுக்கு விளக்கமாக சொன்னாலும் கூட பாவனை மட்டும் வராது பரிசனத்தை புத்தியும் பரோட்சத்தை பிராந்தி போகவே போக பிரம்மாசுமேனு சொல்லதுனால அந்த பரிச்சினத்தை புத்தி போகும் ஏன் பரிச்சின புத்தியோடு இருக்கும் தேரிகிறன் நானுங்கிற இல்லை தான் விவகாரம் பண்ணுறோம் மொழியா நமக்கு ஞாபகம் விவகாரம் கிடையவே கிடையாது அது என்ன படிச்சிருந்தாலும் சரி அதுக்கு அபியாசம் பழக நித்தியாசம் நம்ம ரூபத்தை நீக்கி ஐட்டானத்தையே பார்த்து பார்த்து சச்சிதானந்தம் நித்தியம் போடணும் சச்சிதே ஆனந்தம் நாமரூபம் நாமரூபத்தை தள்ளுபடி செய்து சச்சியானந்தம் போடணும் எல்லாத்தையும் சச்சி ஆனந்தாக இருக்குது புத்தகமாக நாமத்தையும் அவருடைய ரூபத்தையும் நீக்கி பார்த்தோன்னா புத்தகம் இருக்கிறதே விளங்குறது இன்பம் இருக்கிறது எல்லாவற்றிலும் பார்க்கலாம் அப்புறம் கிரியை நீக்கணும் நாமரூபம் கிரியை சேர்த்துக்கணும் அந்த கிரியை உடன்பாட்டு கிரியாய் இருந்தால் சிவமுழுக்கும் வேறுபாட்டு கிரியா இருந்தாக்க அதை நீக்கி பார்த்தோம்னு அசுகம் இருக்கும் எந்ரோபத்திலேயும் கிரியையிலே உடன்பாடு மாறுபாடுன்ற வித்தியாசத்தை வைத்துக்கொண்டு பார்க்கணும் நாய் கடிக்கு வர்றது அப்போ நாய் இருக்கிறது இவங்க இல்லாம இருக்குமா இதுக்குமா தான் இருக்கும் அப்புறம் ரெண்டு கடையெடுத்து போட்டால் ஓடும் ஓடும் போது பாரசுகமா இருக்கும் கிரியை அந்த கிரியையில் நீக்கும் நீக்கம் கிருவை கிரியது ஏற்க கிரியை இல்லை நண்பர் வர்றேன் அவன் நமக்கு ஏதோ ஒரே பண்ணால் அனுகூலமாக இருக்கும் கடவுள் பண்ணால் நண்பனாக இருந்தால் துக்கந்தான் கொடுக்கும் அப்போ அவனுக்கு கெடுதலான கிரியை நாம் நீக்கணும் நல்ல கிரி ஏற்கணும் அப்போ நண்பன் இருக்கிறான் விடங்குறான் இன்னுமாக இருக்கிறான் இப்படி நித்தியாசனத்தினால புத்தி போய் அவர் புத்தி உண்டாது அம்பரமாஸ்மி பிரம்மா அகமஷ்மி பிரம்ம எங்கேயோ ஒரு பவானி இருக்குது அந்த பவானியை போக்கணும்னு சொன்னால் அதை தானாக பாதிக்கணும் விசாரம் பண்ணணும் பாதிச்சா பரோட்சத்து பிராந்தி போய் அவரோட்சத்து ஞானம் உண்டாகிறது இதெல்லாம் ஒன்றால என்ன வந்துடுறதில்ல விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறதே பெரிய பாடம் அந்த மனசு சம்மதிக்கணும் இப்படி விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அது அந்த மனசு பெரிய சம்மதிக்கணும் அர்த்தம் இப்போ அபியாசம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஓ இப்படி செய்யணுமோ சரி ஒரு காலத்து செய்வோம் என்று ஒன்னா கூட அந்த மன சம்மதிக்கணும் அர்த்தம் இதெல்லாம் யாரை செய்வாங்க வேலை வெட்டி வேதாந்தம் இதெல்லாம் முடியுமானா வேறு உள்ளவர்களும் தான் வெட்டி வேதாந்தம் அது உள்ளவர்களும் செய்யலாம் அது எப்படி செய்யறது நேரம் எது சரி இருபத்தி மணி நேரம் யாருமே உழைக்கிறது இல்லை ஓவிய இருக்குத்தான் செய்யுது ஓய்வு நேரத்தில் எப்படி எப்படியோ ஓய்வை அந்த நேரத்துக்கு பிடிச்சிக்கலாம் அதெல்லாம் பொழுதுபோக்கு தேவைப்படுது இல்லைன்னா உற்சாகம் இருக்காதுன்னு சொல்கிறீங்களா சரி வேண்டாம் மனராஜு வர்றதே இல்லை மனராஜ்யத்துக்கு கொடுக்குற அந்த நேரத்துக்கு இது கொடுங்க அது கூட முடியாது மனராஜ்யம் அது உல்லாசமாதான் இருக்கு மனசுக்கு அது எப்படி கொடுக்கறது அது பாடு நடக்கட்டும் சில தோஷமா இருக்குங்கிறாங்க தெரிய வேண்டாம் படுக்க போகும்போது ஒரு கால் மணி நேரம் இது கொடுங்க அப்படியே தூங்கிடலாம் அது கொடுத்தா கூட போந்திரிக்க போக முடியாது அவதோசமா எழுந்திரி போ வேலைக்கு போகணும் படுக்க போகும்போது போகலாம் எங்கே படுக்க போகும்போது படுத்தே தூக்கமா இருந்து இதெல்லாம் நினைக்கிறேன் நேரம் இல்லையான்னு சொன்னால் கொஞ்சம் முதிக்கு பண்ணத்தான் ஒரு கால் மணி நேரம் இதுக்காக படுக்கையிலேயே அப்படியே படுத்துக்கிட்டே சிந்தனே அப்படியே தூங்கிடலாம் அப்படி நாளாக என்ன ஆகும்னா அது பலப்படும் பலப்பட்டு விசாரணை தீவிரமடையும் இதுதான் ஆரம்ப நிலை விதை நிலை நிலை வரும் மரநிலை வரும் இது கூட செய்யலைன்னு சொன்னால் அப்படியே சொல்ல அப்படி என்ன வெறும் அஞ்ஞானிதான் என்ன அப்படிங்க அதனால்தான் அபியாசங்கள் சொல்றது இதுதான் ஏதனில் வீடே எய்தற்கு இச்சையே உடையவர்தம்மா இதெல்லாம் செய்யணும்னு சொல்லப்படுது அபியாசம் அடுத்த பாட்டு சொல்றது சொல்லப்படுது யாதோரு பொழியில் யோக மனத்திட எங்கும் நின்ற ஜோதியாயங்கு போதம் சோகத்தால் இடைவிடாத நீதியாய் நிகழ்ந்த போதும் நின்றிடேற்றேதன் ஓதிய பரிசு நின்றான் என்றனன் உமையோர் கூறன் முப்பதாவது பாட்டு அந்த நித்தியாசனத்தை பற்றி இது வலியுறுத்துகிறார் அந்த பாட்டில் யாதொரு பொழுதில் யோக மனத்திலே எங்கும் நின்ற எந்த ஒரு சமயத்திலும் யோக மனம் அதாவது அந்த அஷ்டாங்க யோகம் அல்லது விசார யோகம் ரெண்டு யோகம் சொல்லப்பட்டிருக்கு விசாரம் வந்து அப்போ நாம் செய்கிறேன் விசாரயோகம் அஷ்டாங்க யோகம் இல்லை அவர்களால் முடியுமோ செய்யலாம் பெரும்பாலும் விசாரம் வந்தால் செய்ய முடியுமோ இல்லையா அஷ்டாமம் செய்வதாக கஷ்டம் அது நம்ம குறைந்ததில்லை அதனால விசார யோக மார்க்கத்தில் மனதிலை வைத்திரு மனதை செலுத்தக்கூடியவர்கள் எங்கும் நின்ற ஜோதியாயிலும் போதம் அது எங்கே இருக்கு வியாபமாக இருக்குது அறிவுடிமா இருக்குது விலங்கு கொண்டு கொண்டிருக்கு அதுதான் சத்து சித்த அப்படிப்பட்ட வஸ்துவை திருவளமானத்தினாலே தெரிஞ்ச பிறகு நீர் சாதம் செய்த சோகத்தால் இடைவிடாத நீதியால் நிகழ்ந்து சோகம்னா சோகம் பாவனின்னு அர்த்தம் சோகம் சோகம்னா ச அது நான் அப்படின்னு பாவனை அப்போ நான் அது போதபுரம் இதே வித்தியாசம் நான் அது தொம்பது லட்சார்த்து நான் தற்கொலை சார்ந்த பரமாயிருக்கிறேன் அது நான் தற்போல சார்ந்த பவமாகிய அதுவே தொம்பது லட்சார்த்து கூட சாங்க நானாக இருக்கிறேன் இதை குறுக்கு சோகம் பாவத்தால் சோகத்தால் இடைவிடாத ரொம்ப காலையாச்சோட அபியாசம் பண்ணணும் இது ஒன்றா ரெண்டு நாள் வந்துருது இல்லை அது என்ன அது அவ்வளோ கஷ்டத்தாக வேண்டிய எப்படி செய்கிறதுனா அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறது காரணம் அனந்தங்களோட ஜென்மங்கள்ல அழுக்கு சேர்ந்து போச்சு ராகத்வேஷ காமக்கூடாத சேர்ந்துருக்கேன் அதை போக்கணும்னா அப்புறம் அது முடியும் ஒன்றா ரெண்டு ஒரு ஜென்மம் சம்பாதிச்சா பரவாயில்ல இது லோடு ஜென்மங்கள்னு சம்பாதிச்சாச்சு ராகத்வேஷம் காமக்கூடாத இப்போ போக்கணுமா இல்லையா அன்னைக்கு சொன்ன மாதிரி கடுமுரடான கல்லை கண்ணாடி மாதிரி செயல் பண்ணால் எத்தனை நாள் பாடு பண்ணும் அது போய் இது நெஞ்ச கனவு இது கடுமுடான கல் இது தேய்க்கணும் விவேக வைராக்கியம் சமஸ்கிரு சம்பத்தம் ஊட்சத்தும் திருவண்ணமன் வித்தியாசம் தேய்க்கணும் அது ஒன்னா நாள் தேய்ச்ச முடியுமா அதான் நிரந்தரம்ன்றார் இலங்கு போதும் சோகத்தை இடைவிடாத நீதியகாரிகழ்ந்து எப்போதும் இன்றில் அப்படி விசாரித்த பிறகு ஒருவர் பிறவிலேயே வரக்கூடிய பிரார்த்தம் இருந்தா அது நிற்கும் தானே தன்னில் ஓதிய பரிசு நின்றான் தான் தன்னில் அரசு பாவமாக தான் தண்ணி அரசில் நின்றான் ஓதிய பரிசு சாஸ்திர சொன்ன என்றான் நிலை பெற்றான் என்றனன் உமையோர் கூறன் என்று அருணாதிஸ்வரன் என்ற சிவருமான் சொன்னாரன் சொன்னார் பூதங்கள் எவையும் தன்பால் புனர்ஞ்சிட நிற்றல் கண்டே பூதங்கள் எவற்றின் உள்ளும் புறம்பும் தான் நிற்றல் கண்டோன் வேகங்கள் அனைத்தும் எல்லாம் பிரமமே அடைந்து வேறாம் ஏகங்கள் அனைத்தும் விட்டோன் முப்பத்தோராது பாட்டு இந்த பாட்டில் மீண்டும் அந்த அபியாச நிலையை சொல்றார் எவையும் பஞ்சபூதம் பஞ்சபூத காரியங்கள் ஆகிய தோல சூட்சமா சைடுங்கள் இதுதான் ஜீவர்கள் அர்த்தம் இந்த ஜீவர்கள் நண்பால் புனர்ந்திட நின்றல் கண்டே பொறிந்திருக்கிறார் பஞ்சபூதங்கள் பஞ்சபூத காரியமாகிய சரீதங்கள் ஏழு பிறப்பு எண்பத்தி நாலு ஜீவேதங்கள் இவர்கள் எல்லாரும் பொருந்திருக்கு அந்த வஸ்து பூதங்கள் எவற்றில் உள்ளும் அப்படிப்பட்ட சொல்லப்பட்ட ஜீவர்கள் எல்லாவற்றிலும் புறம்பும் உள்ளேயும் இருக்கு புறம்பும் இருக்கு நிற்றல் கண்டோன் அப்படி இருக்கிறதுன்னு தெரிஞ்சு கொண்டவன் உச்சாரத்தினால தெரிஞ்சுக்கணும் அந்த எல்லா ஜோடும் உள்ளும் புறம்பு நேரம் இறஞ்சிருக்கு கண்டோன் பேதங்கள் அனைத்தும் இல்லா பிரோணி அடைந்து அப்பதான் பிரௌத்திரி வந்து பேதம் கிடையாது அந்த நிலை வரும் வேறாம் ஏதங்கள் அனைத்தும் இவருக்கு புறம்பா குற்றங்கள் பொருந்திய நாமரூப விவகாரங்கள் அனைத்தும் விட்டோன் என்று ஆகும் ஆசை அப்படித்தான் அந்த நிலையை சொல்ல முடியும் இல்லைன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் என்ன பெரிய கஷ்டமாக இருக்கு இப்படி சொல்லிட்டு போனால் எப்படி செய்கிறதுன்னு சொன்னால் கஷ்டப்பட்டாதான் எல்லாம் சோகம் சும்மா எப்படி வரும் சும்மா ஒரு சிங்கிள் டீ கூட காசு கிடைக்காது வேலை பார்த்தால்தான் கிடைக்கும் கிடைக்கும் அரசு ஆகி கொடுப்பாங்களா ஒரு டீ இல்லை பேதங்கள் அனைத்தும் இல்லா அடைந்து வேறாம் ஏதங்கள் அனைத்து விட்டோம் என்னிடலாகும் அன்றி என்று சொன்னார் யாதொரு பொழுதி யோகம் தன்னை ஏற்றி இன்பம் மேதகு சமாதி தன்னை அடைந்து வேறாகி நின்ற பூதமியாதொன்றும் காணாதிருந்தவ நெங்கும் நின்ற சோதியாம் தன்னில் தன்னை சோர்வின்றி கண்டே நின்றான் முப்பத்தி இரண்டாவது பாட்டில் சொல்றார் முன் சொன்ன மாதிரி விசாரணை செய்த பிறகு விசாரணையினுடைய சமாதி போடுதல் சொல்லப்பட்டிருக்கு அத்தகைய சமாதி கொண்டவன் இல்லை சொல்றார் யாரோரு எந்த ஒரு காலத்தில் யோகம் தன்னையே இயற்றி விசார தீவிரமான விசாரணை செய்தே செய்த பிறகு எல்லாவது இன்பம் மேதவு சமாதிதானந்தது கொடுக்கூடிய அது இருக்கிற சமாதி அடைகிறான் அது கர்மங்கள் இருக்கு சுருக்கமா சொல்றார் அப்படிப்பட்ட சமாதி அடைகிறான் அடைந்த பிறகு பேராக நின்ற யாது ஒன்றும் காணாது அதன் பிறகு சமாதிரி வெளிவந்த பிறகு சமாதி காலத்தில் எதுவுமே இல்லை வெளிவந்த பிறகு எங்கும் நேர்ந்த பிரபுரமாகவே பார்க்கிறான் நாம ஒரு பிரபஞ்சமும் மறைஞ்சு போகுது நித்தியாசன காலத்திலே மறைஞ்சிருது இப்போ திடப்படுது பூதமில்லாது ஒன்றும் காணாது இருந்தவன் அப்படி இருக்கின்றவன் எங்கும் நின்ற ஜோதியாம் தன்னில் எங்கும் இருக்கின்ற அறிவடியும் இருக்கின்ற அதனில் தன்னை ஆத்மாவாகிய தன்னை ஜோதி பரமாத்மா தன்னை ஜீவாத்மா ஜீவபெருமை ஏகத்துவம் தன்னில் தன்னை சோழ்வென்றை கண்டேன் என்றான் துக்கம் இல்லாமல் அனுபவத்தில் இருக்கின்றான் இதுதான் இது சாஸ்திரத்தின் பயன் இப்படி ஒரு அபியாசம் பண்ணி ஜடமா இருக்கும்போது அவனுக்கு இந்த நிலை கிடைக்கும் அப்ப வேதங்கள்லாம் புகுதிதான் அதான் சொல்ல கஜனுக்கு அப்படி வந்ததுதான் கஜனு சமாதி நீங்கி ஒரு பகற்களிக்கும் நெஞ்சன் வசமரா தழுதழுத்த வசனத்தன் ஜி செய்கேன் திசையு எங்கு செல்கிறேன் தீர்ப்பதென் கொள்வதென்னு கற்ப நீர் போல் மேதினி எங்கும் நானே இந்த பானம் வரதான் எழுந்த பிறகு அந்த மனசுக்கு அப்படி படுதான் முதல்லேயே அபியாசம் இருக்கு அது பரோட்சம் எப்படி சுட்ட செட்டி இருக்கு வெயில்காமி செட்டியாக இருக்கு ஆனால் உபயோகத்துக்கு அது பிறகு சோழையில் போல் சுட்ட பிறகு அப்புறம் தனியில் ஓடுனாவில் கரைகிறது இல்லை திடமாயிடுச்சு அப்புறம் நிதி ஆசனம் அதிலம் சமாதி நிலை போடணுமா திடமாயிடுச்சு அப்போது வந்து வைவந்தன் எப்படி இருக்குது அந்த கஷ்டனுக்கு அந்த நிலை ஏற்பட்டது என்ன பார்த்தாலும் எல்லாம் கற்பனியர் போல் இருக்கான் கசையர் சமாதினிங்கி ஒரு பகிர் கழிக்கின மனசு அப்படியே சந்தோஷம் ஏற்படுதான் வசமரை தடுதடுத்த வசனத்தன் அதுக்கு அனுபவிச்சு சொல்றதுக்கு வாக்கு தடுமாறுதான் மிசை வசமரை தொழுதடுத்த வசன அத்தன் யார் சொல்கிறேன் அப்படின்னா மிசை எங்கே சொல்கிறேன் இப்போ எட்டுத்துக்கு பத்துக்குள்ள எல்லாம் நான் நிறைஞ்சிருக்கேன் நான் இப்ப போறது எங்க வர்றது தீர்ப்பதென்னு கொள்வது என்ன எதை பிடிக்காது வரும்போது அப்படி போல உலகம் புற ஒரே மாதிரி பிறந்த தெரியுதான் அதனால அந்த சமாதி அனுபவத்தின் பிறகு ஏற்படுதான் மேனி ஏற்பட்ட மேலோடு இருக்க வானிலையத்தில் எங்கும் நான் இன்றி மற்றொன்றில்லை யானிலாவிடமும் இல்லை இனதிடத்தில் அதுமில்லை தானிகள் பொருள் இல்லை சச்சிதானந்தான் சொல்றதுதான் மேனீர் புறத்தில் உள்ளில் சரி வச்சு பேசுறது சேர்த்து உள்ளே வெளில சரித்திலியம் ஊழல் இருக்கு மேனியிர் புறத்தில் உள்ளில் மேலொடு கீழில் திக்கில் மேல கீழ சுத்தி எட்டு பத்துக்குன்னு அர்த்தம் வானில் வழகத்தில் மின்வகத்திலும் நூலகத்திலும் எங்கும் நானின்றி மற்றொன்று இல்லை நான் தான் இருக்கேன் இப்படி பான வருமா எவ்வளவு இடமே இருக்கணும் பாருங்க எல்லாம் நானா இருக்கிறேன் ஐட்டானு சேதமா இருக்கிறேன் இவை எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது யானில்லா உடமும் இல்லைன்னா எனவே கிடையாது அது மட்டுமே என விதத்தில் இல்லாதும் இல்லை அவரை பிறகு பொய்யா தோற்று தானிகள் பொ பொருள் வேறு இல்லை தனித்தாறு வேறு வசதியே கிடையாது நீங்கள் நானாக ஆஸ்தி கிடைச்சினேன் என்று நானும் அது என்னையாது அந்த சச்சிதானந்தம் என்றா அதுதான் சச்சிதானந்தம் நிச்சயம் போடணும் என்று கசன் அது சமாதிய அனுபவத்தை சொல்றதாங்க சொல்லப்பட்டு எளிதையும் வச்சிருக்கு படித்து பார்த்துக்கோங்க அதனால இப்படிப்பட்ட அனுபவம் அங்கேருந்து வெளியில் வந்தால் அது தெரியுமா அதான் இங்க சொல்றார் ஜோதியாம் தன்னில் தன்னை தன்னை சோர் வேண்டி கண்டேன் என்றான் பூதம் யாது ஒன்றும் காணாது இவன் இரு காணாது இருந்த இருந்தவன் எங்கும் நின்ற ஜோதியா பார்க்கிறான் இப்படிப்பட்ட அனுபவம் ஏற்படும் சொல்றான் யாவன் யாதொரு போதி இதயத்தே மேலா மறவிட்டான் அமிர்தில ஒளிர் வீடு அடைந்த அடைவுற்றான் பாட்டில் மீண்டும் அவருடைய நிலையை சொல்றார் அதற்கு முத்தியடைத்துக்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கு அந்த அடிப்படை காலம் தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுவோம் யாவன் யாதொரு போது எந்த ஒரு அபியாசமானவன் எந்த சமயத்தில் இதயத்தே அவருடைய உள்ளத்தின் கண்ணே மேவிய பொருந்திய ஆசை எல்லாம் ஆறாவிட்டான் அதுக்கு பரிகாரம் ஆசை இருக்கு முடிந்து விடணும் அதான் விஷயம் முழுது விட்டா தான் கொஞ்சம் விட்டா கொஞ்சம் கிடைக்கும் கொஞ்சம் கிடைக்கும்னா கொஞ்சம் வெளிமுக கொஞ்சம் கிடைக்கும் அந்த நிலைக்கு போக முடியும் தா வேலை ஆறாவயற்கே அவமானிப்பேன் அந்நிலையை பேராவையே தேவை முடியும் குறையாத ஆசை அது எப்போ போகுதோ அப்போது அந்த நிலை வந்துடுமென்னு சொல்கிறோம் மற்ற பட்டைய விட்டு அது வீடு நான் ஆளுவான்னு சொல்கிறோம் அதுதான் இங்கே அபியாசம்னு பேர் அபியாசம் வளர்த்தினாலும் ஆசை வளரணும் ஆசை விட்டு இப்படியே படைக்கிறது கடமையில் ஆசை வைக்கலாம் அது பந்தத்துக்கு எதுவும் இல்லை ஆசையில் ஆசை கூட கடமை நிமித்தமா எந்த காரியமும் செய்யலாம் எந்த மந்தமும் இருக்கு கடமை நிமித்தமா செய்யும் போது பலண்டு சமபான வந்துடும் செய்யும்போது பல சமார் விசமானதான் உண்டு இதான் இது மேவிய ஆசை எல்லாம் அறவிட்டா முழுதும் விட்டான் எவனும் ஏவரும் பொருந்துகின்ற இன் அமிராய அவன் எ இனி போருந்திய அமிர்தேவாமிரதம் இருக்கு அது சரீரத்தை நாசம் பண்ணாம இருக்கும் அதன் பிறகு சரீரம் துக்கம் தான் தத்துஞான கிடையாது இது எப்படி இல்லை இந்த அமிர்தம் என்ன பண்ண பண்ணது பிரமானதா பார்த்து கொடுக்கு அப்படிப்பட்ட அமிர்தம் இது இனிமையை போருந்திய அமிர்தாய அவன் அமிர்தாயிரும் அமிர்தமயமாயிரும் நசிம்மலா நிலையை அடைவான் அப்போது ஓவல் இல்லாது நீக்கம் வீடு அடைவுற்று நான் அது முத்தி அப்ப கிடையுது நீக்கம் இல்லாத முத்தி அடைய அதனால முக்கியம் ஆசை இருக்கே அதை பட படத்தில் எல்லா பாடலும் எல்லாருக்கும் எந்த வாரம் பண்ணால் கடமைன்னு ஆசை வச்சவன்னா கடமை என்று தெரிஞ்சு வைக்கணும்னு சொன்னால் வேணும் என்னன்னு முடியாது கடமையில் ஆசிரிக்க வேக வைரக்கி வேணும் இல்லையா கேசியர் இருக்கார் லட்சக்கணம் பரவது அவனுக்கு அந்த பணத்தை எடுத்து போனால் ஆசை வந்ததுன்னா அது ஆசைன்னு பாரு அது எப்படி இருக்கணும் அவனுக்கு விவேக வைர இருக்கணும் இது நாம் எடுத்தோம் பண்ணால் ஜெயிலில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க பண்டையக்குள்ளே தடமாடுவாங்க இருக்கப்பட வைராக இருக்கணும் இதை வசூல் பண்ணி கொடுங்க நம்ம கடமை கொடுத்துட்டாங்க அதுக்குள்ள சம்பளம் எதோ இருக்கும் கொடுப்பாங்க ஒழுங்கு ஆளு கொடுப்பாங்க அதுக்கு மட்டும்தான் ஆசை வைக்கலாம் குறுக்கோலையில் ஆசை வைச்சோமா அப்புறம் அது கொடுக்கொழி போயிருக்கு போயிருந்தது எந்த அளவுக்கு வேறு வேற தேர்வாரு கடமை செய்யலாம் வேறு இல்லையா கடமை செய்ய முடியாது ஆசதா தான் வரும் எல்லாருக்கும் தன்னுடைய பணமே இருக்கட்டும் நீங்க கடமை நித்தியமா செய்யாமல் அதாவது பணத்தை என்னுடைய வாழ்க்கையில் என்ன முக்கியமான செல்ல செய்யணும் அது என் கடமை என்று பாவனம் இல்லாமல் என் பணம் தான் அடிக்கடி அடிக்கடி குடி செல பண்ணுக்கணி கடம கடமை நீச்சவா செலவு பண்ணாதான் ஒழுங்காக இருப்போம் தமிழை பணம் தான் இஷ்டம் செஞ்சான்னா கெட்டு தான் போவோம் உருட்டு பண்ணாலும் போட்டு பண்ணாலும் போயிருக்கோம் அடக்க முடியாது கெட்ட வாசனைகள் இருக்கே கெட்ட சொப்பன்களுக்கு அடிப்படையாது தான் நீ ஜாகிராசில சிரிச்சு பழகலாம் படு தூங்குங்க சொப்பனங்கள் கெட்ட பண்ணதான் வரும் கெட்ட உள்ளவர்கள் நல்லெண்ணங்கள் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் கட்டணம் வருது கெட்ட சொனம் வருது இந்த அடிப்படையில் கட்டணம் முடிவு பண்ணிக்கிறோம் கட்டணங்களே வடிவமா இருக்காங்க மனசு எப்படி இருக்கும் அதுக்காக தான் குடிக்கிறது யாராவது குடிக்கிறாங்க அப்படியே குடிக்க போதே படுத்துட்டாக்க சொப்பனா அவங்களுக்கு மனதில் தங்கறது இல்லை மயக்கம் என்ன மயக்கம் தந்தகுணம் சொப்பனம் அந்த மாதிரி தெரியா அவங்களே சொப்பனம் விளக்கம் தெரியாது அதுக்காக குடிக்கிறது அடுத்த யாவன் யாதொரு போ யாதொரு போது இதயத்தை மேவைய ஆசையெல்லாம் அறவிட்டான் முனிமாவிட்டாதான் யாவரும் இன் அமிர்தாயன் அமிரமாவான் அப்போது ஓவலில்லாது உலக வீடு அடைவிட்டான் அப்படின்னா பூதங்கள் உடைத்தாயுள்ள வேலாம் ஒன்றின் கண்ணே ஏதங்கள் இன்றி கண்டு அதிலும் எல்லா வேதங்கள் அனைத்தும் காணா தண்டிவன் பிரமமென்று வேதங்கள் அனைத்து மோதும் மெய்யறி வடைந்து நின்றான் முப்பத்தி நாலாவது பாட்டு மீண்டும் சொல்றார் பூதங்கள் உடைத்தாயுள்ள பஞ்சபோதம் பஞ்சபோத காரியங்கள் ஆகிய யுவர்கள் எல்லாம் உள்ள வேறு எல்லாம் ஒன்றின் கண்ணே நானாவது பேதங்கள் எல்லாம் ஒரு வஸ்துவாகிய பிரம்மஸ்வரூபத்தின் இடத்திலே ஏதங்கள் இன்றி கண்டு எந்தவிதமான குற்றங்கள் இல்லாமல் பரமஸ்வரத்தை மெத்தியாக தோற்றுகின்றன அது வாசப்பொருள் அல்ல தோற்ற மாத்திரம் இருக்கின்றன என்று விசாரித்து நிச்சயித்து நிச்சயத்தும் அது நின்றும் எல்லா அனைத்தும் காணாது அப்படி